வணக்கம் நெற்றினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் குமார் இன்று அக்டோபர் பதினோராம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி நூற்றி ஆண்டு சிரியாவில் பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டது இதில் இரண்டு லட்சம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி ஆறுநூற்றி ஆண்டு டென்மார்க் மற்றும் ஜெர்மனியில் இடம்பெற்ற பெரும் வெள்ளத்தினால் பதினைந்தாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்ணூத்தி ஓராம் ஆண்டு காளையார் கோயிலை கைப்பற்றிய ஆங்கிலேயர்கள் அதனையும் அதை சுற்றியுள்ள காடுகளையும் தீயிட்டு கொளுத்தினர் ஆயிரத்தி எட்ணூத்தி பதினோராம் ஆண்டு ஜான் ஸ்டீவன்ஸ் கண்டுபிடித்த ஜூலியானா என்ற முதலாவது நீராவி படகு கப்பலின் சேவை நியூயார்க்கிற்கும் நியூ ஜெர்சிக்கும் இடையில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஆண்டு ஆஸ்திரேலியாவின் மிக பழமையான சிட்னி பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜமைக்காவில் நூற்றுக்கும் அதிகமான கருப்பின மக்கள் அரசுக்கு எதிரான எதிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்தனர் இது அன்றைய பிரிட்டிஷ் அரசால் நசுக்கப்பட்டதில் நானூறுக்கும் அதிகமான கருப்பினத்தவர்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு இரண்டாவது போவர் போர் தென்னாப்பிரிக்காவில் பிரிட்டனுக்கு எதிராக ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க முன்னாள் அதிபர் தியோடர் ரோஸ்வெல்ட் ரைட் சகோதரர்கள் உருவாக்கிய விமானத்தில் நான்கு நிமிடங்கள் பறந்தார் இதன் மூலம் விமானத்தில் பறந்த முதலாவது அதிபர் அமெரிக்க அதிபர் என்ற பெருமையை திரு ரூஸ்வெல்ட் அவர்கள் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மெக்கடோனியாவில் தேசிய விடுதலை போர் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விடுதலை புலிகளுக்கு எதிராக இந்திய அமைதிப்படை பவான் என்ற பெயரில் போரை ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு காங்கோவில் விமானம் ஒன்று தீவிரவாதிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டதில் நாற்பது பேர் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாசாவின் முதலாவது வெண்கலம் பைநீர் ஒன்று சந்திரனை நோக்கி ஏவப்பட்டது இது சந்திரனை அடையாமலே மீண்டும் இரண்டு நாட்களில் பூமியில் விழுந்து எரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாசா முதல் தடவையாக மூன்று விண்வெளி வீரர்களை அப்பல்லோ 7 விண்கலத்தில் விண்ணுக்கு அனுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சேலஞ்சர் விண்வெளி ஓட்டத்தில் சென்ற காத்ரின் சலிவன் விண்வெளியில் நடந்த முதலாவது அமெரிக்க பெண் என்ற பெருமையை பெற்றார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆர்த்தர் பிலிப் நியூ சவுத்வேல்ஸின் முதலாவது ஆளுநர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபதாம் ஆண்டு ஆர்னல்டு சதாசிவம் பிள்ளை ஈழத்தின் தமிழறிஞர் தமிழாசிரியர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மாயூரம் வேதனாயகம் பிள்ளை தமிழ் புதின முன்னோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜெய்பிரகாஷ் நாராயண் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு கே பி சுந்தராம்பல் பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நானாஜி தேஷ்முக் இந்திய கல்வியாளர் செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வீக்தர் செர்கேயெவிச் சோவியத் ரஷ்ய வானியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எஸ் ராஜேஸ்வர ராவ் தென்னிந்திய திரைப்பட இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹரிஸ் சந்திரா இந்திய அமெரிக்க கணிதவியலாளர் இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கே உமர் இந்திய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அமிதாப் பச்சன் இந்திய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜெயந்தி தென்னிந்திய நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐசக் இன்பராஜா ஈழத்து நாடக கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நிவின் பாலி மலையாள திரைப்பட நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆண்டு ஆண்டன் புரோக்னர் ஆஸ்திரிய இசையமைப்பாளர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏ ஜே கனகரத்ன ஈழத்தின் எழுத்தாளர் கல்வியாளர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அப்பாஸ் அலி இந்திய விடுதலை போராட்ட வீரர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எஸ் ஏ டேவிட் ஈழத்து ஈழத்து கட்டிடக் கலைஞர் காந்தியவாதி செயல்பாட்டாளர் இந்நாளின் சிறப்புகள் மேக்கடோனியா குடியரசின் புரட்சி நாள் இன்று மேலும் பன்னாட்டு பெண் குழந்தைகள் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை